வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனம் செயல் பெரிதோ சிறிதோ தம்மால் செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்பவரே போற்றுவதற்கு உரியவர்கள் ஆம் செயல் பெரிதோ சிறிதோ தம்மால் செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்பவரே போற்றுவதற்கு உரியவர்கள் என்கிறார் கதே நன்றி வணக்கம்